எனவே உணவை சாப்பிடுங்கள் அதன் நடுவில் இருந்து சாப்பிடாதீர்கள் என நபி அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபுதாவோ மூன்று இரண்டு திருமிதி ஒன்று இது ஹசன்சதி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்